ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் வைசாக்க மாசத்துடைய பெருமையை சொல்லக்கூடியதான வைசாக்க மகாத்மியத்தை பார்த்துனு வரோம் அதிலே ஒரு முக்கியமான தர்மத்தை இந்த வைசாக்க மகாத்மியம் காண்பிக்கிறது ஒவ்வொரு குடும்பத்தார்களும் அவசியம் மனதில் வைத்து கொள்ள வேண்டியதான ஒரு தர்மம் அந்த மிளாதிஷத்து ராஜாவானுக்கீர்த்தி ஷ்ரதேவர் என்கிறமணோத்தமர்ட்டே கேட்கப்புனிய மாசே வைசாசஞ்ஞே கிதா தாசு தாசு விசேஷத்தா் பிரச்சோகே ஏதாச்சு நீங்கள் இத்தனை வரையும் சொன்ன ஒவ்வொரு தர்மமும் கேட்க கேட்க ரொம்ப அரிதான விஷயமாக இருக்குது என் மனதிற்கு ரொம்ப சாந்தத்தை கொடுக்கறது நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் என்னென்ன தானங்கள் எல்லாம் செய்யணும் என்னென்ன ஸ்நானங்கள் எல்லாம் பண்ணணும் எப்படி செய்யணும்ங்கிறத விரிவாக நான் மனதில் வாங்கி கொண்டேன் என்னுடைய கேள்வி என்னென்னா இந்த வைசாக மாதம் எந்தெந்த காரியங்களுக்கு உயர்ந்தது அப்படிங்கிறத எனக்கு விரிவாக சொல்லணும் அப்படின்னு கேட்கிற இந்த வைசாக மாசத்தில் நாம் செய்ய வேண்டிய தானங்களை சொன்னேன் எந்த தர்மங்களுக்கு இந்த வைசாக மாசம் முக்கியம் என்கிறத எனக்கு சொல்லணும்னு கேட்க இந்த ஸ்ருத்த என்கிறவர் ஒரு சரித்திரத்தை கொண்டு ஒரு தர்மத்தை காண்பிக்கிறார் திரும்சச் சதித புண்ணியா வைசாகே மேஷகே ரவ் ஏகாதசியாம் कॉटिकोटिगुण भवे सर्वानु युम सर्वती युल सब वो वैशाखे एकादश स्ना दपोहोम देवर्चना सत्िया कथाया श्रवण से मुक्ति इंद वैशाखमाब मुख्यमंत्रे எல்லா திசிகளுமே ரொம்ப புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது ஏகாதசி கோடி அளவில் புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது இந்த வைசாக மாதத்தில் எந்த காரியத்தை செய்தாலும் அதிகப்படியான பலனை கொடுக்கறது அந்த தானங்கள் அந்த ஸ்ராணம் பண்ணி தேவதா அர்ச்சனம் பண்ணி தானம் பண்ணின பிறகு பாக்கி உள்ள நேரங்களை இந்த வைசாக மாஹாத்யம் கதாசிரவணம் பண்ணுறது அப்படி செய்யறது நமக்கு மோட்சத்தையே கொடுக்கக்கூடியது ரோகாத்போ யஸ்து தாரித்ரே நாடிதாமி புண்ணியம் கிருதத்தியோ பவேன்னரானம் தினமும் செய்ய முடியலன்னா ஒரு நாள் செஞ்சாலும் போரும் தானமும் எப்பொழுதும் செய்ய முடியலன்னா ஏதாவது ஒரு தானம் பண்ணினாலும் போரும் தரினாக இருக்கான் ஒரு வஸ்துவும் கையில் தானம் கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை என்கிறவனும் கூட புண்ணியத்தை அடையலாம் எப்படி என்ன ஸ்நானம் பண்ணுறது இந்த கதாசிரவணம் பண்ணுறது வைசாக்க மஹாத்மியம் கதாசிரவணம் பண்ணுறது அவனுக்கு ரொம்ப பலனை கொடுக்கும் அஸ்னாத்வாச்சா பிதத்வாச்சா ஏன நீதா இமாசுபா சகோக்னஸ் கிருத்னஸ் பிதிருக்னஸ் மகான்ஸ்மிருதா இந்த வைசாக்க மாசத்தினுடைய பெருமையை தெரிந்து கொண்டும் யார் ஒரு நாள் கூட ஸ்நானம் பண்ணலையோ ஒரு தானமும் செய்யலையோ அவனுடைய ஜென்மா ரொம்ப கேள்விக்குறியாக போய்டும் மேலும் அவனுக்கு இந்த உலகத்திலேயே சில பாபங்கள் வருது என்ன சகோக்னா பசுமாட்டை கொன்ற பாப்பத்தை அடைகிறான் கிருத்னஸ் நன்றி மறந்தவனாக ஆகிறான் பித்ருனச்ச நம் முன்னோர்களை தகப்பனாரை கொன்றவனாக ஆகிறான் ஜலாசயாச்சுவாதினாக சுவாதினஞ்ச கலேவரம் மாதவோ மனசா कालच्च सुगुणोत्तम साधवश्चयाव कौनसेतमाधव दरिद्र धनाढ़ पंगुभिश्चक षंडे विधवाभि नारीभ नरस्त कुमुवृद्ध रोगार्तेरिभूमिप अतीवसुखसाध्यो धर्म वैशाखोचर இதை தெரிந்து கொண்டு செய்யாமல் இருக்கக்கூடாது எல்லோருக்கும் உண்டு ஊனமுற்றவர்களாக இருந்தாலும் வைசாக மாசத்துல புண்ணியத்தை சம்பாதிக்கலாம் கன்று தெரியல காது கேட்கல கை கால் நடக்க முடியல எப்படி இருந்தாலும் வைசாக மாசத்துல புண்ணியத்தை அடையலாம் ஏதாவது ஒரு விதத்துல ஏதோ ஒரு தர்மத்தை செய்து புண்ணியத்தை அடையணும் அதற்காகத்தான் நமக்கு பகவானுள் அனுகிரகம் செய்து நதிகளை விட்டுருக்க நம்ம பாரத புண்ணிய நதிகள் ஓடுறது எதற்காக என்ன இதுபோல் புண்ணிய காலங்களில் ஸ்நானம் பண்ணுறதுக்காக அங்கே தபஸ்விகள் மகான்கள் வாசம் எதற்காக அவ்வப்பொழுது அவர்களை போய் தரிசனம் நம்மால் முடிந்ததை அவர்களுக்கு செய்வது நமஸ்கரிப்பது எல்லா இடங்கள்லேயும் கோவில்கள் கட்டியிருக்கா புண்ணிய யார் புண்ணிய யார் கோவில்கள் கட்டினா ஏதோ ராஜாக்கள் கட்டினா அப்படின்னு நினைக்கக்கூடாது மகரிஷிகள் சித்தர்கள் யோகிகள் வந்து நமக்கு தேவதைகளை பிரதிஷ்டை பண்ணி கொடுத்துருக்கா க்ஷேத்திர மகாத்மியங்கள்லாம் பார்த்தால் சந்திரன் பூஜை பண்ணின க்ஷேத்திரங்கள் இருக்குது இந்திரன் பூஜை பண்ணின க்ஷேத்திரம் இருக்குது பரமேஸ்வரன் விஷ்ணுவை பூஜிச்சம் விஷ்ணு பரமேஸ்வரனை பூஜித்த க்ஷேத்திரம் இப்படியெல்லாம் அப்படி ஈஸ்வரனே நேராக வந்து தேவதைகளை பிரதிஷ்டை பண்ணி கொடுத்தோ இந்த தேவதைகளெல்லாம் ஆராதித்து நீங்கள் நன்மையை அடைய வேண்டியது பிறவி அடைய வேண்டியதுன்னு நமக்கு வச்சுருக்கா அது மாதிரி க்ஷேத்திரங்களுக்கு போகிறது அங்கே சுவாமியை தரிசனம் பண்ணுறது நம்மால் முடிஞ்ச தர்மங்களை பண்ணுறதுன்னு செய்து நம்முடைய வாழ்க்கையை பயனுள்ளதாக ஆக்கிகணும் மாசமேனு பிராபிய தர்மாயுமாச்ச குருதே தோன் நூபுபா யோதிய சுலபான் தர்மான் நோதி நராதமாக தயவ சுலபா லோகா நரகாநாற்ற அப்படி இந்த நதிகளுடைய பெருமை கோவில்களுடைய பெருமை க்ஷேத்திரங்களுடைய பெருமையை தெரிந்து கொண்டும் நம்மால் என்ன முடியுமோ அதை எத்தனம் பண்ணி பண்ணணும் முயற்சி செய்து அதை பண்ணணும் யார் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கலையோ அல்லது தெரிந்து கொண்டும் செய்யாமல் இருக்கானோ அவனுக்கு நராகம்ன்னு பேர் அவனுக்கு நிச்சயமாக நரக்கம்தான் என்கிறதுல சந்தேகமெல்லாம் சுலபமாக கிடச்சிடும் ரொம்ப முயற்சி பண்ணி நல்ல லோகத்தை அடையணும் ஒண்ணுமே செய்யாமல் இருந்தால் நரக்கம் சுலபமாக கிடைச்சிடும் முயற்சி பண்ண வேண்டியதில்லை அதாதம்பிரபக்ஷாமி தஸ்மின் மாசே ச கோத்தமா தாம் திதி சர்வபா பக்னிம் தத்னசார மிகோத்ருதாம் மேற்கொண்டு ஒரு தர்மம் சொல்றேன் நீ கேட்டதுனாலே சொல்றேன் முக்கியமான தர்மம் கேழு இந்த மாசத்துல எந்த காரியம் ரொம்ப உயர்ந்தது அப்படிங்கிறத நான் சொல்றேன் எது மாதிரின்னா தயிர்லேருந்து வெண்ண எடுக்கணும்னா கடைஞ்சி கடைஞ்சி கஷ்டப்பட்டு தான் எடுக்கணும் ஆனால் கஷ்டப்படாமல் சுலபமாக உனக்கு மோட்சத்தை அடையக்கூடியதான வழி நீ மாத்திரமில்லை உன்னுடைய வம்சத்தவர்கள் அத்தனை பேரும் திரும்பவும் பிறப்பில்லாத நிலையை அடையக்கூடியதான முக்கியமான தர்மம் ஒன்று அதை சொல்கிறேன் கேள் சைத்ரே மாசி மகா புண்ணே மேஷசம்ஸ்தே திவாகரே பாபக்னி பிதிருதெய்வத்யா கயா கோட்டி ஃபலப்பிரதா இந்த சூரியன் மேஷத்துல இருக்கிற காலத்துல வரக்கூடியதான இந்த வைசாக மாசம் சில காரியங்களுக்கு முக்கியமாக எடுக்கப்பட்டிருக்கு அதுல பித்காரியம் சிலத இந்த வைசாக மாசத்துல பண்றது ரொம்ப பலனை கொடுக்கக்கூடியது பாப்பக்னி பாப்பக்னின்னு அனைத்து விதமான பாபங்களையும் போக்கக்கூடியது கயா கோட்டி ஃபலப்பிரதா அந்த சமயத்துல நான் சொல்ல அந்த பிதிரு காரியத்தை செய்வதனால கயில் போய் செய்த புண்ணியம் கிடைக்கும் கயாஸ்ராத்தம் கோடி முறை செய்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் இந்த காரியத்தினாலே கிடைக்கும் அத்தையவ ஸ்ரூயத்தே புண்ணியா பிதிருக்காதா புராதனி ஸ்ருணுதாம் சத்கதாம் ராஜன் சாபர்ணாசதீதி இந்த தர்மத்தை சொல்லக்கூடியதான ஒரு சரித்திரம் இருக்கு பிதிருகாதா பிதர்களுடைய பெருமையையும் அந்த பித்திருக்கள் அடைஞ்ச சிரமங்களையும் அந்த பித்திருக்கள் அடைந்த மோட்சத்தையும் சொல்கிறது அது சொல்கிறேன் கேள் இந்த சரித்திரம் இந்த சம்பவம் எப்போ நடந்ததுன்னா சாவர்ணி என்கிற ஒரு மனு அவர் அவருடைய காலத்தில் இந்த சம்பவம் நடந்தது அது சொல்கிறேன் கேள் அப்படின்னு அந்த சரித்திரத்தை ஆரம்பிக்கிறார் மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்திலே பார்ப்போம்